வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களை இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் வினை விதைத்தால் வினையத்தான் அறுக்க முடியும் இது நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கிற அல்லது கேட்டுக்கொண்டிருக்கிற பழமொழி இதற்கு என்ன பொருள் தெரியுமா நாம் எதை செய்கிறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும் இதனுடைய பொருள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாலும் கூட நாம் தொடர்ந்து அந்த தவற செஞ்சுட்டு தான் இருப்போம் பாத்தீங்கன்னா எல்லா ஊர்லயும் சுட்டி காட்டுவதற்கு ஏதோ ஒரு குடும்பம் இருக்கும் அந்த குடும்பத்தை சொல்லும் பொழுது ஒரு காலத்துல ஓகோனு வாழ்ந்த குடும்பம் இன்னைக்கு எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு இந்த பையன் பிறந்தான் அந்த குடும்பத்தையே ஒரு வழி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாற்று உதாரணம்னு சொல்லுவாங்க ஒரு காலத்துல சோப்பாட்டுக்கே வழி இல்லை அழிஞ்சிட்டு இருந்தாங்க இந்த பையன் பிறந்தது அந்த குடும்பம் வந்து இன்னைக்கு ரொம்ப நல்லா முன்னேறிடுச்சு அப்படின்னு சொல்லுவதுண்டு இது இரண்டு உதாரணங்களுமே எதன் காரணமாக வர்றது தெரியுமா நம்முடைய குடும்பத்தார்தான் அதற்கு காரணமாக இருக்க முடியும் பொதுவாக பெற்றோருக்கு வந்து மிகப்பெரிய செல்வம் அப்படிங்கிறது தம்முடைய குழந்தைகள் ஆக அந்த தம்முடைய குழந்தைகளுக்குத்தான் அவர்கள் செல்வம்னு சொல்றாங்க அந்த செல்வம் நல்ல வழியில் வருகிறதா தீய வழியில் வருகிறதா அப்படிங்கிறது அவரவர் செய்யக்கூடிய செயல்களை பொருள் நீ நச்சயல்கள் பல செய்து அல்லது நல்ல அரசியல்களை செய்தும் பொழுது உங்களுடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக அல்லது இந்த சமூகத்துக்கு ஒரு முன் உதாரணமாக திகழ்வார் இல்லை நீங்கள் வந்து ஒரு ஊரை ஏமாற்றக்கூடிய அரசியல்வாதியாக அல்லது மற்றவர்களை ஏமாற்றி பிடிப்பவராக நீங்கள் இருந்திருந்தால் உங்களுடைய மகன் அல்லது உங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் நிச்சயமாக நீங்கள் எப்படியெல்லாம் சம்பாதித்தீர்களோ அதே வழியிலே இவர்களும் அந்த சொத்தை அழிப்பதற்கோ அல்லது உங்களுக்கு ஒரு கெட்ட பெயரை பெற்றுத்தருவதற்காகத்தான் நிச்சயமாக இருப்பாரு எம்மோடு பணியாற்றக்கூடிய ஒரு ஆசிரியர் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை நம்ம வந்து வேற யாருக்காகவும் பணியாற்றக்கூடாது நமக்கு வழங்கக்கூடிய ஊதியத்திற்காக மனசாட்சிப்படி பணியாற்றினால் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும் நான் முதல்ல எல்லாம் யோசிப்பதுண்டு நம்ம பணியாற்றுவதற்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் என்ன தொடர்பு அப்படின்னு ஆனால் காலப்போக்கில் அதை நான் உணர்ந்து கொண்டேன் நிச்சயமாக நம்மளுடைய மேலதிகாரிக்காகவோ அல்லது மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காகவோ நாம் பணியாற்றாமல் உண்மையிலேயே இது நல்லது நாம் வாங்கக்கூடிய ஊதியத்திற்கு நாம் இவ்வளவு பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோட நாம் பணியாற்றினோம் என்றால் நமக்கு வரக்கூடிய பெயரும் புகழும் தானாக வரும் இதை உணர்ந்துதான் வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லும் பொழுது மக்கள் எல்லோருக்குமே தம்முடைய குழந்தைகள் தம் பொருள் அல்லது செல்வம் அந்த செல்வம் நல்லவியாக இருக்கணும் நீங்கள் நல்ல செயல்களை செய்து இருக்க வேண்டும் நல்ல செயல்களை செய்திருப்பவர்களுக்கு அவர்களுடைய செல்வம் நல்ல வழியாக வரும் இல்லை என்றால் அது அவ்வளவாக சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லுவாரு ஆக நம்முடைய சந்ததி நன்மையாக இருக்க நாமும் நல்லவர்களாக நச்செயல்களை செய்வர்களாக இருக்க முயற்சிப்போம் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகார மேழு மக்கட்பேறு தம்பொருள் என்ப தம் மக்கள் தம் தம் வினையாய் வரும் மீண்டும் குரல் தம் பொருள் என்ப தம் மக்கள் தம் தம் வினையான் வரும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி